இதற்குமான ஒரு விவகாரம் தான் இங்கே நாம அந்த படிக்கிறாங்க பிரம்மபாவனை வர்றார் பிரம் பட்ச பானக்கு அப்போ இதில் பாகத்தியாகம் பண்ணும்போது ஈஸ்வருக்கு அரைத்தான் செய்யணும் ப்ரம்ங்கிற பானம் வராது வியாபக பானம் வந்தால் அந்த வியாபகத்தில் இந்த கூடத்துன்னு ஒரு பகுதின்னு தெரியும் இல்லைன்னா தெரியாது மகா காசத்தில் கட்டாகாசம் ஒரு பகுதி தான் அப்புறம் கடா காலத்துக்கு மகா காசு அன்னியமாக ஆகவே இந்த பரிசின்ன புத்தியை போக்கி அப்புறச்சின்ன புத்தி வரணுமென்னு சொன்னால் இத்த விசாரம் செய்யத்தக்கதுன்னு அர்த்தம் அப்படி செய்ய அபியாசம் பண்ணால் தான் வரும் ஒன்றால் வந்துடுறதில்லை இருந்தாலும் விஷயம் முதல்ல விளைக்கணும் அபியாசம் அப்புறம்தான் ஊருக்கு போகணும்னா வழி முதல்ல கேடு தெரிஞ்சுக்கணும் அப்புறம்தான் ஊருக்கு போகணும் அங்கே கேட்டுக்கோன்னா ஊரை போய் சார் போகிறேன் அது எங்கேயோ போய் சேர்ந்துடும் அப்படியே விஷயம் முதல்ல தெரிஞ்சுக்கணும் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு அபியாசம் அப்புறம் செஞ்சுக்கிட்டே கூட ஆரம்பிச்சுக்கலாம் இருந்தாலும் கூட தெ பூர்ணமாக தெரிஞ்சுக்கிட்டே ஆரம்பித்தா இன்னும் நல்லது தான் இல்லை கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டே ஆரம்பித்து அங்கெங்கே தெரிஞ்சுக்கிறோம்னா அங்கெங்கே நம்ம சொல்ல ஆள் இருக்கணுமே ஆள் வரணுமே போகிறோம் அதனால் இது இந்த மார்க்கத்தை நல்லா தெரிஞ்சுக்கிறது அவங்க முறைப்படி இங்கேயும் அபியாசத்துக்கு முறையாக நல்லா தெரிஞ்சுக்கணுங்கிற அர்த்தம் அப்படி தெரிஞ்சுக்கிட்டு ஒரு காலத்து அபியாச பிரார்த்தம் இருக்குமேனால் செய்யும் போது விளக்கம் ஏற்படும் அது வரைக்கும் விஷயம் தெரிஞ்சுக்கிறோம் மார்க்கம் தெரிஞ்சு வச்சிருக்கோம் நான் போகிற அடுத்த காலம் போகிறவங்க தான் சொல்லலாம் போகிற வாய்ப்பு தான் நீங்கள் இந்த மாதிரி கேட்டிருக்கேன் நீங்கள் போங்கன்னு சொல்லலாம் நமக்கும் தெரியாது அடுத்த கேட்டலாம் என்ன சொல்கிறது போகிறவங்களும் சொல்ல முடியாது சில பேர்த்தி போகிறவங்க தீவிரமாக இருக்கலாம் நான் போகிறேன்னாலும் அவங்க சொல்லலாமல்லவா அதனால விஷயம் தெரிஞ்சுக்கிறது தான் பிரதான ஒழிய இப்போவே படித்து மாற்றுறதுல ஞானம் வந்து அர்த்தம் இல்லை சில பேர் சொல்லுவாங்க வேந்த படிக்கிறாங்க எந்த மாறுதலும் காணவே அப்படிமாங்க எந்த மாறுதல் இருக்கும் அதையெல்லாம் பிரார்த்தம் போல தான் நடக்கும் ஞானம் தெருவான் உடனே அதனால் போகிற மாறுதல் சமாதங்களில் வந்தாலும் போகிற மாதிரி தெரியும் அப்போ தான் அவர்களுக்கு தெரியும் இவர்களும் கொஞ்சம் கொஞ்சம் ஓ வித்தியாசமான ஆளுக்கும் தெரியும் அது ஒரு வித்தியாசமானு தெரியாது தான் அதனால்தான் இந்த பஞ்சபூதங்களும் அந்த பஞ்சபூதங்களிலே தோன்றிய மூன்று ஜாதியாக இருக்கின்ற தோழசேர கூடி ஈஸ்வர தூளசேரம் என்றும் ஒரு என்றும் சொல்லப்படும் திருடனே கூடி ஜாக்கிராவஸியை பொருந்துகின்ற ஈஸ்வரன் வைஸ்வனரன் என்றும் சொல்லப்படும் இப்போது இந்த இருவகைக்கும் ஐட்டான சேதன்யம் பிரம்மாவன்னு சொல்லப்படும் இந்த சோழசேரியவன் சொல்லக்கூடியதுக்கும் சோழசேரி அய்மானியாக வைஸ்வரனுக்கும் ரெண்டாட்சி இந்த ரெண்டுக்கும் ஐஷான சேதினம் இருக்கே அதுக்கு ஒரு பேர் பிரம்மான் கொடுத்திருக்காங்க அது முன்னம்மா ரெண்டாவது பேராட சொல்லிருக்க பிரம்மா இது வேற இது வேற அது வேற அது காரண பிரம்மத்தினுடைய அம்சங்கள் அது இது ஐட்டானத்துக்குள்ள பேர் இது பிரம்மான் ஏன் பேர் கொடுக்கலாம்னு சொன்னா பிரம்மதேவன் ஜாகரவ தீட்டு பண்ற அதே போல இங்கே ஐஷ்டான சைதன்யம் ஜாக்கரவசை பிரம்மான் கொடுக்கலாம்னு கொடுத்துருக்காங்க பேருதான் சாதிரியமா இருக்கணும் கொடுத்தாங்களோ இல்லையா அந்த பிரம்மன் வேற பிரினச்சி விடாது வித்தியாசம் அதிஷ்டான சைதன்யம் அது அதிட்ட சேதன் அது அதுல விதிட்ட மையா காரிய இஷ்டம் அது காரணம் வேறு காரியம் வேறு காரியத்தை தந்த அப்படி ஒரு பாகுபாடுகள் தெரிஞ்சுக்கணும் சொல்றது அதனால இந்த குழம்பு பரபடாங்கிறதுக்காக விளக்கம் கொடுக்கிறது இப்போ இந்த இருவரைக்கும் அதிர்ஷ்டான சைதன்யம் பிரம்மாவென்றும் சொல்லப்படும் சூட்ச்ம பூதங்கள் ஐந்தும் அந்த பூதங்களிலேயே தோன்றிய சூட்ச்ம சரீர சம்தியம் கூடி ஈஸ்வரர் சூசைரம் என்றும் சொல்லப்படும் அதாவது சூட்ச்மஸ்வீரம் எல்லாரும் சூட்ச சீரம் இருக்கு இருபது தத்துவங்கள் அது சூட்ச சீரங்கள்னால் சூட்ச உண்டு இதெல்லாம் சேர்ந்து இருப இருபத்தவங்கள் அந்த இருபது தத்துவங்கள் இருக்கின்றனவே அது என்ன பண்ணுது சமஷ்டி ஒன்ன சேரணும் அப்படி சேர்ந்த இரண்டு கருப்புன்னு பேரு அதற்கு சொல்லப்படும் இதனுடனே கூடி சொப்பனாவசியை பொருந்துகின்ற ஈஸ்வரன் சூத்திர ஆத்மான்னு சொல்லப்படும் சூத்திரம்னா கயிறு கயிறினால் கோர்க்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம் எல்லாமே அதனால் ஆத்மான்னா எல்லாவற்றிலும் கலந்திருக்கான்னு அர்த்தம் சூத்திர ஆத்மா இங்கே அதனால இந்த சொப்பனத்தை அனுபவிக்கின்ற அந்த ஈஸ்வரனும் சூத்திராத் பெரு அதன் பிறகு இந்த இருவருக்கும் ஐட்டான செய்தியம் விஷ்ணுன்னு சொல்லப்படும் விஷ்ணு எது பிரம்மசேதன் பேரு பிரம்மசேதனத்துக்கு இங்கே விஷ்ணு பேரு அங்க சொல்லக்கூடிய விஷ்ணு காரிய பிரம்மன் பேர் அதுக்கு அதனால இந்த வித்தியாசம் பேர் ஏன் கொடுத்திருக்காங்க சொன்னாக்க விஷ்ணு சிறி கருத்தா அங்கே அதே போல இங்கேயும் இந்த சொப்பனத்தில் நிலைக்கு செய்கிறார் சூட்ச பஞ்சபூதங்கள் சூட்ச்ம சீரங்களை அதனால ஈஸ்வரன் சாதரிசமாக ஒப்புமை பேர் இந்த தூளை சூட்சம் இரண்டின் வாசனுடையனே கூடிய இருக்கின்ற மாயை ஈஸ்வர காரணசீரம் என்றும் அவியாகரதம் என்றும் சொல்லப்படும் அவியாக வெளிப்படாதது ஈஸ்வர காரணசீரம் என்று சொன்னேர காரண சீரம் என்று பெயர் உண்டு இதனுடனே கூடி சுளுத்திய அவசியை பொருந்துகின்ற ஈஸ்வரன் அந்தர்யாமி என்றும் அந்தரன் நான் உள்ளே யாமியான இயக்குமான் அர்த்தம் உள்ளே அதை பிரேரணம் பண்ணுறார் எல்லாருக்கும் பிரேரணம் பண்ணுறார் ஒவ்வொரு காரியம் அவர் தான் பிரேரணம் பண்ணுறதே அது கொஞ்சம் விசாரம் பண்ணலாமல் தெரிஞ்சுக்கலாம் உட்காந்துங்க தான் இருந்தேன் ஒன்றும் அங்கேயும் இருந்தேன் திடீர்னு ஒரு யோசனை வந்தாப்பா அதான் வந்துட்டேன் அப்படிமா திடீர்னு யோசனை எப்படி வந்தது அதுதான் பிரேரணு பேர் பிரேரணா இயக்கப்பவார் தூக்கு தூண்டி விடுவேன்னு அர்த்தம் கிள கிளப்புவார் கிளப்புக்கிறார் அப்படி கிளப்புறதுனால வந்தேன் அப்படின்னு சொல்ல மாட்டான் திடீர்னு ஒரு யோசனை வந்தேன் அப்படிம்பாங்க திடீர்னு வந்ததுதான் ஏயா வந்து திடீர்னு எனக்கே தெரியல எப்படி வந்தது தெரியல அப்படிம்பாங்க அது சமயத்தில் அந்த அந்தரியாம தோல்வி வருவான்னு அர்த்தம் எதிர தோல்வி வருது பிராரதான சாரமாக இச்சம் தோல்வி விடுறதில்லை பிராரதம் இருக்கு சும்மா இருந்தாலும் அது விடாது அது பிறந்த விடாது அது செஞ்சே தீரும் நீங்கள் முயற்சி பண்ணாலும் கூட பிரார்த்து சொல்ல நடக்காது முயற்சியே ஏதோ சொல்பத்தை நின்று போயிடும் திட்டம் போடலாம் காரி ஆரம்பிக்கலாம் நடக்கவே நடக்காது அந்த சூழ்நிலை தான் பிரார்த்தம் பண்ணே போயிடும் சூழ்நிலை அமைக்கிறேன்னு எந்த காயும் நடக்காது இப்போ நேற்று அங்கே யாக சாலை நடந்தது அதனால தான் கிடைப்பதார்கள் கேட்டான் தன் மூன்று அவசரிகளும் தன் மூன்று சரீரங்களாக இருக்கின்ற இருபத்தி ஏழு தத்துவங்களோடனும் நான் என்று கலந்து நிற்கின்றது போல ஈஸ்வரனும் தன் மூன்று அவசரங்களும் தன் மூன்று சரீரங்களாயிருக்கின்ற முப்பத்தி ஏழு தத்துவங்களோடனும் கலந்து நிற்பன் ஆகையினாலே ஜீவசிதாபாசம் தன் சரீரம் மாத்திரமே கலந்து நிற்பன் ஈஸ்வரன் தன் சரீரமாகிய சகல சரீரங்களோடும் சகல பிரபஞ்சங்களோடும் கடந்து இருப்பான் இந்த ஈஸ்வர லட்சணம் சகல சரீரங்களோடும் சக பிரபஞ்சங்களோடும் கடந்து இருப்பான் இந்த இருவகைக்கும் சாட்சியா இருக்கின்ற பிரம்மசேதன்யமும் சகல சரீரங்களும் சகல பிரபஞ்சங்களும் நிறைந்து அப்பாலும் பத்து திக்கையும் அதிகரமித்து இலகிட்டு இருக்கும் இந்த பிரம்மசேதன்யம் தனியாக எங்கோ இருக்குன்னு அர்த்தம் அல்ல ஈஸ்வர சேதன்யம் இருக்கு பிரம்மசேதி இங்கதான் இருக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் பிரபன அதிஷ்டானமாக இருக்கு இது இந்த பஞ்சபூதங்கள் காரியம் இருக்கு அதில் பிரதிபதி இருக்கின்ற செயலுக்கு கிஷோரன் பேரும் அதிலே ஜீவனங்கிறதா இருக்கான் அவர் பிரதிபலிச்சிருக்கேன் அது எல்லாம் அங்கேயும் பகுதியிலே உட்காந்துக்காந்துருக்கேன் உட்கார்ந்து உட்கார்ந்துட்டு அவங்கவுங்க விவகாரங்கள் பண்ணிட்டு இருக்காங்க என்று சொல்லி முடிக்கிறாங்க பதினஞ்சாவது பேரா இதில் தத்துவங்கள் இத்தனை எத்தனை தத்துவங்கள் விவகாரத்தில் நடக்குதுன்னு விவகாரத்தை சொல்கிறார் ஜீவனுக்கு தோழ சிறிய விவகாரத்திற்கு அன்னமயமான சர்க்கோ தத்துவங்கள் ஆறு சூட்சசிய தத்துவங்கள் இருபது ஜீவன் ஈஸ்வரன் அவித்தை வித்தை பிரம்மம் ஐந்து ஆக தத்துவங்கள் முப்பத்தி ஒன்று தோழ சிறிய விவகாரத்தில் முப்பத்தொரு தத்துவங்கள் ஜீவனுக்கு வேண்டி இருக்கு அதில் சொல்கோசத்துவங்கள் அப்படிங்கிறார் தோள செய்கிறத்துக்கு சர்மம் உதிரம் அமௌன் அன்னைய அத்தி வச்சுங்கிறது ஆறு ஒரு போடுறார் சொட்டென்னு ஆறு ஆறு மறைப்புகள் அண்ணமை கோஷத்துக்குள்ளேயே ஆறு மறைப்பு இருக்கான் அதாவது ஆத்மாவை அல்லது அதிஷ்டானத்தை மறைத்திருக்கிற இது அந்த இது மஜ்ஜை மஜ்ஜைன்னு சொல்லக்கூடிய ஒரு தத்துவம் மஜ்ஜையை மறைத்திருக்கிறது எலும்பு எலும்பு மறைத்திருக்க நரம்பு நரம் மறைத்திருக்கிறது ரத்தம் ரத்த மறைத்து சதை சதை தோல் சிரமம் உதிர மாம்சம் சனக்தி மச்சை அதனால் ஆறு மறைப்புகளோடு கூடிய ஒரு தோலை சீரம் ஆறு தத்துவங்கள் அப்படிப்பட்ட ஆறு தத்துவங்களோடு கூடிய சர்க்கோ தத்துவங்கள் ஆறு சூட்ச்மை சேர்ந்த அதாவது அந்த பஞ்சகம் பிராண பஞ்சகம் வாயு இதா வாயு பஞ்சகம் அதன் பிறகு பஞ்சகம் கருமேந்திர பஞ்சகம் என்று சொல்லக்கூடிய ஐந்து ஐந்து இருபது ஜீவன் ஈஸ்வரன் அவித்தை வித்தை பிரம்மம் அஞ்சு ஜீவன் ஜீவனுக்கு பரிதிம்பம் ஆகிறதுக்கு உபாதியது அவித்தை ஈஸ்வர ஈஸ்வரனுக்கு வித்தை வித்யன்னா மாயை பேருண்டு அவிஷ்டினா பிரமம் ஆக அஞ்சு தேவைப்படுது ஆக தத்துவங்கள் முப்பத்தி ஒன்று இப்போது சூழசேரி விவகாரத்துக்கு நீ சூட்ச சேரிய விவகாரத்துக்கு சூட்ச்மசேரிய தத்துவங்கள் இருபது ஜீவன் ஈஸ்வரன் அவித்தை வித்தை பிரமம் அஞ்சு ஆகிய தத்துவங்கள் இருபத்தஞ்சு துளசேரி தத்துவம் ஆறு தேவை இல்லை அது கழிச்சிட்டோம்னு இருபத்தஞ்சா வருது அதன் பிறகு காணசரி விவகாரத்திற்கு ஜீவன் ஈஸ்வரன் அவித்தை வித்தை பிரம்மம் ஐந்து அஞ்சு இருந்தால் தான் காணசி விவகாரம் ஏன்னா ஜீவனுக்கு பிரதிபம்க்கு இடமா இடம் கொடுக்கறது அவித்தை ஈஸ்வரன் பிரதிபிம்பம் கொடுக்குறது வித்தை அதிஷான சின்னம் பிரமம் ஆக அஞ்சு இருக்கணும் அஞ்சு இருந்தால் காணசிற வாரம்னா நான் சாட்சியாக இருக்கிறேன் எனக்கு ஜீவ விவகாரத்திற்கு ஜீவன் ஈஸ்வரன் பிரம்மன் மூன்று ஜீவகாரம் கர்த்தா பக்தா தன்மை செய்யக்கூடிய ஜீவனுக்கு பலன் கொடுக்கக்கூடிய பலகாரத்தை ஈஸ்வரன் தேவைப்படுது ஆனால் பிரம்ம அதிஷ்டான சைதன்யம் மூன்று சாட்சி சாட்சி ஒன்று அதிஷ்டான செய்யணும் சாட்சிக்கு ஒன்றே தான் அதன் பிறகு ஈஸ்வரன் பேர் சொல்கிறார் ஜீவனுக்கு முடிஞ்சது ஈஸ்வரனுக்கு தோல சரீர விவகாரத்திற்கு சமஷ்டி அன்னமய கோஷ தத்துவங்கள் ஆறு அன்னமய கோஷ தத்துவங்கள் சமஷ்டின்னு சொன்னதுனால எல்லா தோள சீரங்களும் சேர்த்தி இலகை பிறப்பு எண்பத்தி நாலு எல்லாம் சேர்த்துக்க வேண்டியதுதான் ஆறு சமஷ்டி சூஷ்வரி தத்துவங்கள் இருபது சமஷ்டி ஜீவன் அவித்தை ரெண்டு ஈஸ்வரன் வித்தை பிரம்மம் மூன்று சூழபூதங்கள் ஐந்து ஆகிய தத்துவங்கள் முப்பத்தாறு எல்லா தத்துவங்களும் ஈஸ்வரனுக்கு அடக்கம் நிச்சயமே இல்லைங்க முப்பத்தாறு தத்துவங்களும் ஈஸ்வர சீரன் தான் சூழ விவகாரம் தான் சூட்ச அதாவது ஜாக்கராவஸைக்கு அதன்போல் சூட்சம சேர்க்கிற சமஷ்டி சூட்சசேற தத்துவங்கள் இருபது எல்லா சூழ்ச்சிவங்களும் சேர்ந்து அவருக்கு தூச்சி சமஷ்டி ஜீவன் அவித்தை ரெண்டு எல்லா ஜீவர்களும் எல்லா அவித்தைகளும் சேர்ந்து ரெண்டு சூட்சபூதங்கள் அஞ்சு அதில் தூட்ச சோழபூதங்கள் சொன்னார் இதை சூட்சபூதம்னு சொன்னார் வித்தை ஈஸ்வரன் பிரம்மன் மூன்று ஆகவே அந்த மூன்று சேரணும் ஆகவே தத்துவம் முப்பது முப்பது தத்துவங்கள் ஈஸ்வரனுக்கு சூட்ச சரி விவகாரத்துக்கு தேவைப்படுகிறது அதில் என்ன முப்பத்தஞ்சுன்னா அந்த ஆறு தத்துவங்கள் விட்டார் தொழிற்சி ஆறு தத்துவம் அது விட்டாச்சு முப்பது அதன் பிறகு காரணசரி விவகாரத்திற்கு வித்ய ஈஸ்வரன் பிரம்மம் மூன்று அவர் அதான் பிரழைய காலத்தில் நகர பிரபஞ்சம் இல்லாமல் இருக்கிறது தான் வித் அந்த காரணசீர விவகாரம்னு போயிரு எப்படி ஜீவனை சொலித்த அவசையில் இந்த தூளை சொச்சமாக விவகாரங்கள் இல்லையோ அப்படி போகல அதனால் அந்த மூன்று இருந்தால் போகும் ஈஸ்வர விவகாரத்திற்கு ஈஸ்வரன் பிரம்மம் ரெண்டு ரெண்டே போதும் பிரம்ம விவகாரத்திற்கு பிரம்ம ஒன்று தான் என்ன விவகாரம் இருக்கு சாட்சியார்க்க அதன் பிறகு இந்திரிய விவகாரத்திற்கு இந்திரியம் ஒன்று சர்க்கோசத்துவங்கள் ஆறு அந்த கரணம் அஞ்சு ஜீவன் ஈஸ்வரன் கவித்தை வித்தை பிரம்ம அஞ்சி தத்துவங்கள் இருபத்தி ரெண்டு இருபத்தி தத்துவங்கள் இந்திரிய விவகாரத்தை ஒரு இந்திரியம் செயல்படணுமான்னு சொன்னால் இந்த இருபத்தி ஒன்று தத்துவம் இருபத்தோ தகாயம் பண்ணணும் ஒரு இந்திரியம் செஞ்சாக்கா மற்ற ஒன்பது இந்திரியங்கள் செயற்படாது கண்ணு பார்க்குதுன்னு சொன்னாக்க மற்ற இப்போ ஒன்பது இந்திரியங்கள் கர்மேந்திரியம் ஞான இந்திரத்தி ஒன்பது இருக்குது அதையும் வேலை பண்ணாது பேசுதுன்னு சொன்னாக்க மற்ற இந்திரியங்கள் வேலை பண்ணாது அப்போ சந்தியா வரலாம் இன்னும் பார்த்துக்கிட்டே படிக்கிறோமே ஒரே கால் நடக்குது என்னாக்கா அப்படியே தோற்றம் பார்ப்ப வேலை முடிஞ்ச பிறகு தான் படிக்கிற வேலை ஆரம்பிக்கும் வாக்குந்திரியம் செயல்படாத கேட்டுக்கிட்டே பதில் சொல்கிறனே அப்படின்னு சொன்னால் ஒரு செய்தி கேட்ட பிறகு தான் அதற்கு பதில் சொல்லக்கூடிய வாக்குந்திரியம் வசனிக்கும் இது அது சீக்கிரம் அது அப்படியே நடந்துடும் நடக்கிறதால நமக்கு பார்த்துக்கிட்டே படிக்கிறனே அப்படிங்கிற ஒரு பாவனை உண்டாகும் இந்திரியா இந்திரிய ஒன்று தான் மனமே மனம் இருப்பொருளே பட்ட மாட்டாதுனால் இந்திரிய ஒரு விவகாரம்னால் மட்டுமே அடங்கியிருக்கும் அது தூக்குனா இது அடங்கியிருக்கும் என்ற கருத்தில் இருபத்தேழு தத்துவங்கள் சொல்கிறார் மோராஜ்ய விவகாரத்திற்கு அந்தக்கரணம் அஞ்சு ஜீவன் ஈஸ்வரன் அவித்த வித்யாபிரவம் அஞ்சு பத்து இருந்தால் போதும் ஆக தத்துவங்கள் பத்து மனராஜ்ய விவகாரத்திற்கு பத்து போதுமான அது என்ன பண்ணுது வந்தது போனதுன்னு நினைக்கிறது தானே இதுக்கு சூஸ் தத்துவமும் வேறு சூஸ்யம் அஞ்சு இருந்தால் போதும் மனசு அப்புறமேலே ஜவித்தை ஜீவன் ஈஸ்வன் அவித்தை வித்தியாபம் போதும் ஏன்னா அவங்க சகாயமரானே செய்ய முடியாது அதனால் பத்து தத்துவங்கள் இருந்தால் மன மற்ற இஞ்செல்லாம் பேசாமல் இருக்குது மௌனமாக இருக்குது எதுவுமே பண்ணாது அதனால் பத்து தத்துவங்கள் சொல்லப்படுன இப்படி தத்துவங்களினுடைய தோட்டமும் நிலையும் சொல்லப்பட்டன இதுவரைக்கும் பதினஞ்சாவது பேராக முடிஞ்சது பதினாறாவது பேரா இனி தத்துவங்கள் ஒடுங்குகின்ற வழி சொல்லுகின்றோம் அதாவது இந்த சாசனம் அத்தியாரோப அபவாதக்கிரமம் என்று சொல்லப்பட்டது தோற்றம் ஒழுக்கம் இந்த பிரபஞ்சம் எப்படி தோன்றினது என்று இதுவரை சொன்ன எப்படி ஒழுங்கிறது என்று சொல்ற சொல்ற இனி தத்துவங்கள் ஒழுங்குகின்ற வழி சொல்லுகின்றோம் சகல ஜீவர்களிடத்திலும் இருக்கின்ற தூளசேவங்கள் அனைத்தும் தமக்கு ஆதாரமான தோலபோதங்களிலே மடிந்து போது மாத்திரமாக அந்த தூள பூதங்களும் பஞ்சீகரணம் விட்டு தன் மாத்திரைகளான தமோகுண பூதங்களாக மிஞ்சும் அப்போது கேவலம் இரண்டிய கரப்பாவஸ்தை என்று சொல்லப்படும் எல்லா சரீரம் ஏழு வகை பிறப்பு எண்பத்தி நாலு ஜீவபோதங்களோட தூள சீரம் இருக்குது இப்போ எல்லாமே எல்லா சரீரங்களும் பூத மாத்திரை ஒடுங்கிறோம் பஞ்ச தூள பஞ்சபூதங்களாக ஒடுங்கும் கட் அந்த பஞ்சீகரணை விட்டு சூட்ச பூதங்களாக போயிடும் அப்போது அதுக்கு இரண்டு கற்பாவசு சொல்லப்படும் இது ஒழுங்குற முறை அதன் பிறகு சூட்ச சரீர தத்துவங்கள் இருபதும் கட்டுவிட்டு பூதங்களுடைய சத்துவ குணமும் ரஜோகுணமாக ஒழுங்கும் சூட்சசத்தை பற்றி சொல்றார் அவங்க கட்டு விட்டணும் கட்டணா இருபது தத்துவங்கள் ஒன்று சேர்க்கப்பட்டு ஒரு சோ சூட்சசேனம் சொல்லப்பட்டது அதெல்லாம் பிரிஞ்சிடும் பிரிங்கும் போது அந்த சூட்ச்மசேனம் நிலை போய் தம்மகுணம் மாத்திரம் ஆயிடும் ஏன்னா தமகுணம் ஆகிய உத்தியோபசக்திகள் தான் வந்தது தமகுணம் தான் உச்சேபசக்தியாகும் ஆவண ரெண்டு பேர் பிரிஞ்சது அது வித்யாசக்தியாக அது எப்படி என்பதை விளக்கம் சொல்றார் அவர் எங்கனவேனேன் சகல பிராணிகளிடத்திலும் இருக்கின்ற அகங்காரமும் கிராணேந்திரியமும் உதான வாயுவும் உபத்தேந்திரியமும் பிரிச்சூர் ஒடுங்கும் எல்லா ஜீவர்களிடத்தில் சூட்சம பூதங்கள் இருக்கின்ற இந்திரியங்கள் இருக்கின்றனவே சகலமும் அதாவது ஐந்து தத்துவ பூதங்களில் ஒடுங்கணும் அஞ்சு பொருளும் ஒடுங்கணும் தத்துவம்சத்தில் உள்ளது சத்யவம்சம் ஒழுங்கும் ரஜ்வம்சருக்கு அஜ்வம்சர் ஒழுங்கும் அதனால் இந்த அஞ்சு அஞ்சு இருபது இருக்க இருபதுல ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொன்றும் எடுத்து அதுல சத்வாம் சத்துவாம்சத்துலையும் ரஜ்யவம்சனையும் ஒடுங்கும்னு சொன்னார் அதனால் பிரஜோகுணமாக ஒழுங்கும் ஏகதும் என்னென்ன சகல பிரான்களுக்கு இருக்கின்ற அகங்காரம் கிரானேந்திரியம் அந்த காரணம் இது வந்து ஞானேந்திரியம் உத்தான வாய் வாய்க்கல்ல ஒன்று உபசேந்திரம் கர்மேந்திரம் ஒன்று இதெல்லாம் பிரிதிவியல் ஒடுங்கும் பிரிதத்துலேருந்து அந்த தர்மத்திலிருந்து வந்தது சித்தமும் சிங்குவையும் சமானனும் பாயிரவும் அப்பில் ஒடுங்கும் ஜலதத்துவம் அப்புதத்திலிருந்து வந்ததுனால புத்தியும் சச்சுவும் அபானமும் பாதமும் அக்னியில் ஒடுங்கும் மனதும் தொக்கும் பிராணமும் பாணியும் வாயுவில் ஒடுங்கும் உள்ளமும் சுரோத்திரமும் வியானனும் வாக்கும் ஆகாதத்தில் ஒழுங்கும் அப்போது பழையபடியே முக்குண போதங்களாகும் அப்புறம் மிகவும் போதங்கள் போச்சு சூட்சிகளில் அழிஞ்சி போச்சு இந்த சூசமபோதங்களும் அது எப்படி இருக்கு பிரிதி அப்பவில் கரைந்து ஒடுங்கும் அந்த பிரிதி ரத்தம் இருக்கு அப்பவில் கரைஞ்சி போயிரும் மண்ணு அப்பவும் அக்னியில் சுவரை ஒடுங்கும் அக்னி நெருப்புல ஒடுங்குறதுனால வற்றி சுவர் என்ன அர்த்தம் தண்ணி வற்றி போயிடும் வற்றி போய் அக்னி ஒடுங்கிரும் அக்னியும் விளக்கு போல வாயில் அணைந்து ஒடுங்கும் விளக்கானது இடையேன்னு காற்று அடித்தா இப்படி நின்று போகுதோ அப்படி போல் காற்றில் போய் ஒடுங்கிறோம் அக்னிதத்துவம் வாயுவும் ஆகாசத்தில் ஓய்ந்து ஒடுங்கும் சரணம் இல்லாமல் ஓய்ஞ்சு போயிடும் அது அப்படி ஒடுங்கிறோம் ஆகாசமும் வித்தியாசத்தில் ஒடுங்கும் அது தான் ஒடுங்கும் கடைசியில் அது கடைசியாக ஆதாரமாக இருக்கின்ற மூலமாக இருக்கின்ற அந்த வித்தேசத்தில் ஒடுங்குது ஆவண சக்தியும் விட்சேபசக்தியும் மூலப்பிரகிருதியின் தமோகோணம் மாத்திரமாய் ஆலமரம் ஆலமரையில் ஒடுங்கினார் போல இன்னும் ஒரு சீட்டிக்கு வித்தாக மாயிகளும் அவித்தைகளும் ஒடுங்கும் இது மீண்டும் இந்த தமோகுணம் மாத்திரமா ஒடுங்கணும் விட்சேபசக்தியும் ஆவணசக்தியும் தமோகணத்தினுடைய பிரிவுகள் விட்சேபசக்தியானது பிரபஞ்சமாக பரிணாமடைந்தது ஆவண சக்தி ஜீவனே மறைக்குது அப்படி மறைக்கிற காரணத்தினால ஜீவனுக்கு பந்தம் ஏற்படுது அந்த பந்தத்திலிருந்து விடுபடுறதுக்கு அவன் குருவை நாடி சிவன மன்னார் பண்ணாக்கா விடுபடலாம் இல்லைன்னு கிடையாது அதனால் இந்த அப்படி நேபச சக்தியே ஆவண சக்தி தமிழை மாத்திரை ஒடுங்கணும் அதுதான் எப்படி வெளிப்படுது அப்படி போனதாக அர்த்தம் இங்கே மாறி போகுது முன்னே சொன்னது முதல் சிர்டி முதல் ஆரம்ப சீட்டி ஆரம்பம் மீண்டும் ஒரு சிரட்டிக்கு வேணுமென்னு சொன்னால் மாறி ஒடுங்கணுமா ஏன் ஒடுங்கணும்னு சொன்னால் இது வரிசையாக போட்டிருக்கா மாற்றி ஓடணும் ஆவரண சக்தியானது அவித்தேயும் விட்சேப சக்தியானது மாயில் ஒடுங்கும் இன்னும் ஒரு சீட்டிக்கு வித்தாக ஆலமரம் ஆளுங்க ஒடுங்கினார் போல ஆலமர சீட்டானது ஏன் கொடுக்குறாங்கன்னா கடுகுட சின்ன விதமாக விதையாக இருக்குமோ அவளுக்கு ஆலமரம் அது ஒடுங்கிருக்கான் அதுக்காக கொடுக்குறது அப்படிப்பட்ட ஓ இந்த விசாரணமாக பிரபஞ்சமானது அந்த வித்யாபசக்தியில் ஒடுங்கின பிறகு மாயில் ஒடுங்குது அது வந்து அவ்வளோ சூட்சமாக இருக்குதுன்னு அர்த்தம் சரி ஏன் ஆ ஒடுங்கனாக விச்சே இன்னும் ஒரு சிட்டி வருமானு சொன்னால் வித்யாபிசக்தி மாயிலும் ஆவண சக்தி அவித்தீர் ஒடுங்குது வித்தியாபசக்தி ஆனது அதில் எல்லா ஜீவனுடைய புண்ணிய பாவங்கள் ஆகிய சஞ்சீதங்கள் இருக்கின்றன அது போய் போன உடனே பரிபாகம் ஆகும்போது ஈஸ்வரனை எழுப்புமா எழுப்பின பிறகு அவர் வெளி வருவாராம் காலமும் கண்மந்தானும் பரிபாகம் ஆனவாறே ஞானம் உண்டாக நல்ல குணத்தினால் கலந்து நிற்கும் பாலதொன்று இல்லாவிந்த சக்திமான் படைத்திற்காக ஏழவே எல்லாம் ஆவோம் என்று கொஞ்சம் சேர்ந்து பார்த்தான் என்று பிரம்மகதையில் வருது அந்த கால பரிபாகம் வரணுமா வரும்போது எழுப்புமா அது அந்த இது ச எண்ணங்கள் விஷபசக்தியில் இருக்கின்ற ஜீவனுடைய பரிபாகம் இருக்கு புண்ணியம் பாவமாக எழுப்புமா எழுப்பினோடனே அவர் முடிப்போகிறது தான் அப்போதான் பாப்பார் ஓஹோ காலமும் கரும் பரிபாகம் ஆகிடுச்சுதான் சரி சீட்டு பண்ணுவோம் பண்ணுவாங்க அரிசி இதுக்கு இஷ்டாந்தம் உருக்கி அனுபவம் இஷ்டாந்தம் நீங்கள் ரயிலுக்கோ காருக்கோ போகணும் மூணு மணிக்கு எழுந்திரிக்கணும் சங்கல் பண்ணி படுங்க நீ அலாண்ட் சொல்லு வேண்டாம் மூணு மணிக்கு ரெண்டு மணிக்கு எழுப்பும் தானாக எழுப்போம் அது என்ன காரணம் சொல்லுங்கிறதா சொல்றது நம்முடைய அனுபவத்திலே ஆற்றல் அது என்னத்துக்கு இருக்குன்னு தெரியுது இல்லை அதே என்ன கொட்டதுன்னா அங்கே ஈஸ்வரத்தில் ஒடுங்கிருக்கு அப்ப அங்க என்ன பண்ணுது அது ரெண்டரை மணி வாரம் வரைக்கும் தூங்கிட்டு இருக்கு அந்த மனசு ரெண்டு மணி ஆனது மூணு மணி ஆனதுவா எழுப்பிருது தூண்டு விடுது எழு எழு அப்படி இருக்குது பாருங்களேன் எழுப்பிட்ட பிறகு அவரை சங்கலம் பண்ணுறாராம் அப்படி சங்கலம் பண்ண இந்த பாட்டு இந்த பிரச இந்த பிரபஞ்சம் சரி அவித்தையில் அவன் சக்தி அப்படிங்க சொன்னாக்க அந்த அந்த உச்சேபசக்தியில் இருக்க எண்ணங்கள் கிளம்பும்போது இந்த ஜீவனை எழுப்பி பண்ணுமா திட்டி பண்ணும்போது அவனை கூட வருதான் மறைப்பு மறை பந்ததுனால அவனு பந்தப்பட்டு தான் இருப்பான் முன் கர்ப்பத்தில பந்தப்பட்ட தோன்றிய ஜங்கன்மாண்டும் அழுத்திய பவம் போய் முத்தி அடைந்தவர் ஒருவருண்டோ முழுத்தவை சே எல்லாம் முத்தி ஈர் கூட்டு இருக்கும் கொடுத்தவா வர்ணம் முத்தி கூடாமற் கேடே அப்படின்னா ராண சக்தியுடைய மைம் அது கர்ம கல்பனா கோடி சேத்திரை பின்னர் நூறு கோடி ஜென்மம் எடுத்தாலும் செஞ்சது அனுபவிச்சு என்ன ஏன் இதுக்கு அனுபவிச்சு தீக்கலாம் நூறு கோடி ஜென்மம் நூறு கோடி ஜனத்தில் ஆயிரம் கோடி ஜென்மத்தை சம்பாதிச்சிருமே வந்துடுவேன் என்ன பண்றது பதில் சொல்றார் பஞ்சினை ஊழ்த்தி போல் பல ஜென்ம வீத வைத்தான் சஞ்சீதம் எல்லாம் ஞான தவுள் சுட்டி வெந்நீராக்கும் கிஞ்சி தாகாமியுடன் கிட்டாமல் விட்டு போகும் விஞ்ஞின பிரார்த்தனை அனுபவித்து பஞ்சினை ஊழித்தி போல் என்ன பஞ்சுக்கு சாதாரணத்தையா போதும் ஊழித்த கொஞ்சமே மிஞ்சாத அர்த்தம் உலகம் போறா பஞ்சு இருக்கட்டுமே ஊழித்திக்கலாம் தங்குமா பல ஜென்மம் வீத வைத்தான் அநேக ஜென்மங்களுக்கும் அது உற்பத்தி ஆகக்கூடிய விதைகள் இருக்கு சஞ்சயத்தில் எல்லாம் ஞானத்தழல் சுட்டு ஆசை அழிஞ்சு போங்க ஞானத்தழல் ஞானாகினி அதான் ஞானத்தின் மகிமை பாருங்கள் தத்துவ ஞானத்தின் மகிமை இவருக்கான் பிரவினிக்கு அதுதான் காரணம் மற்ற பக்தி மார்க்கர்மார்க்க ஞானம் இதெல்லாம் பெரிய உண்டாக்குறது ஏன்னா இந்த தோற்ற ஒடுக்கம் தெரியாது தீவர்கள் உற்பத்தி திதி லஜம் தெரியாது தெரியாதனால அவர் புண்ணிய பவானம் செஞ்சுக்கிட்டு மீண்டும் மீண்டும் எத்தனை பிரிம இருந்தாலும் சரி அது விஷேப சக்தியில் போய் விட்சேபச்தியான மாயில் ஒழுங்கி அவனை சக்தி ஜீவனில் ஒழுங்கி மீண்டும் சீட்டி பண்ணும்போது அந்த பந்தப்படுவனா தான் வெளிவரும் அவனை சக்தி மறைப்பு இருக்கு தஞ்சை மட்டும்தான் இருக்கு லாரியில் தூக்கி போடுறாங்கல்ல லாரிக்காரங்க விளாத்து போட்டு போறாங்கன்னா இல்லையா ஒரே லாரி தானே போடுறேன் சின்ன முட்டை பெரிய முட்டை எல்லாம் தூக்கி போடுறாங்க அப்புறம் போயிடுதா அப்போ தபால் கட்டி தபால் போடுறே ஒரு பள்ளி தான் போகிறீங்க எல்லாம் விளாசம் பிரிச்சுக்கிறேன் பிரிக்கிறான் இல்லையா விளாசம் பார்க்குறாங்க இல்லை அப்போ பிரிக்கிறா இல்லையா ஒரே பள்ளி தான் போறேன் ஒரே கட்டி தான் கட்டிட்டு போனா அப்போ பிரிச்சு இல்லையா இங்கே சஞ்சிதங்கள் எது விளாசம் பேருக்கு ஒவ்வொருக்கும் இந்த ஜீவனுக்கும் இந்த சஞ்சிட்டம் தெரியும் விளாசிடுது அப்புறம் அந்த விளாசத்துக்கு அந்த ஜீவனை எழுப்பி அப்புறம் சூப்பிச்சு அப்புறம் தான் கொடுக்கறது மனசு கொடுக்குறதே அந்த கண்ணு அப்புறம் உற்பத்தி அது முதல்ல காணசை தான் இருக்கு காணசை அவித்தைதான் இருக்கு அப்போ அது வெளிப்படுது அதனாலதான் ஜீவன் அது அவித்தை பிரதிபிச்சுக்க இருக்க ஜீவன் தூங்குறான் பிள்ளைகாலத்தை ஒழுங்கு இருக்கு அப்புறம் எழுப்பும் போது எந்திச்சு வர்றான் கூட ஆவண சக்தியும் வருது மாதிரி போட வர்றான் அப்புறம் ஒவ்வொரு ஜீவனுக்கும் ஒவ்வொரு திரட்டி பண்ணி கர்மத்துக்குடாக பிரார மா அவண்தி அவி ஒழுங்கும் சொன்னார் இந்த மாயையும் அவித்தையும் அதில் உண்மையான மூல பிரகதி என்று சொல்லப்பட்ட பிந்தத்துவத்தில் ஒழுங்கும் சொன்னார் அதாவது மூல பிரகிரு சத்துவம் முக்குணங்கள் அர்த்தம் முகுண அங்க சாமியாவசாரவமாக இருப்பது மூடப்பிரகிறது சொல்லப்படும் என்று சொல்லப்பட்ட விந்து விந்து தத்துவத்தில் ஒழுங்கும் அந்த விந்துவும் பாம்பென்கின்ற பெயர் போய் பழுதியாக கண்டாற் போல தனக்கு அதிர்ஷ்டான சேதனமாக ஒழுங்கும் இப்போ பழுதியில் தோற்றுது பாம்பு விசாரம் பண்ணி விளங்க வச்சு பார்த்தோம்னா பாம்பு ஓடி போவது பழுதாக இருக்குது அப்படி போல் இப்படி சத்திய உச்சாரம் பண்ணி பார்க்கும்போது இது பிரபஞ்சம்லாம் ஒடிங்கி போச்சு ஒடிங்கி போச்சுன்னு என்ன அர்த்தம் மித்தியம் நிச்சயப்படுதுன்னு அர்த்தம் மித்தியம் நிச்சயப்பட்டு விட்டது நிச்சயப்பட்ட பிறகு அது இருந்தால் எண்ணம் இல்லாவிட்ட எண்ணம் ஜலம் ஜலம் இல்லை பண்ண பிறகு தோட்டம் தோட்ட வீட்டில் போட்டோம் நமக்கு ஒன்றும் நஷ்டம் கிடையாது அப்படி போல் தனக்கு அதிர்ஷ்டான சைதன்யமாக சைதன்யம் மாத்திரமாக ஒழுங்கும் அப்போ அது பிரம்மாத்திரம் ஒழுங்குதுன்னு சொல்லப்படுது பிரம்மத்தில் ஒழுங்குறது இல்லை உபச்சாரத்துக்கு ஒழுங்குமுன்னு சொல்கிறது அதில் ஒழுங்குறது இல்லை மிச்சம் நிச்சயப்படுறதுனால அது தானாக இன்னும் போகுது அது எங்கே நிற்குது பிரம்மத்துக்கு ஆதாரமாக நிற்குது அதனால ஒழுங்குன்னு சொல்கிறது பிரம்மத்துக்கு ஆதாரம் தான் வேற என்ன இருக்குது அதுபோல் ஒரு சக்தி சக்திக்கு அதுதான் ஆதாரம் அந்த காணலுக்கு சக்தி உண்டு என்ன சக்தி ஜலமாக காட்டுற சக்தி இருக்குது ஜலம் இல்லையான்னு நிச்சயம் பண்ணாக்க அது காட்ட நிறுத்த நிறுத்துறதில்லை எவன் ஜனம நிச்சயம் பண்ணுறானோ அவனுக்கு துக்க நிறுத்தி ஆனந்தப்படாம சொன்னாங்க அதுபோல் இந்த பிரபஞ்சம் மித்தியன்னு நிச்சயம் பண்ண பிறகு எல்லாம் ஒழுங்கு சே என்று சிந்தனை பண்ணாக்க அந்த விவகாரமெல்லாம் ஓஞ்சி போகுது பயமாக நீங்க போகுது சரி நீங்கள் போன பிறகு கூட சமாதித்து வெளியே வர்றானே அவனுக்கு தோற்றுதே அப்படின்னு சொன்னால் தோற்றட்டுமே என்ன பிச்சு எதிரி தோற்றம் வித்யா குறித்து வரும் தோற்றம் எப்படி காணல் சூரிய அஸ்தமனும் தோற்றம் அப்புறம் தோற்றுவான் அப்புறம் காணல் கிடையாது அப்படி போல வித்யா குறித்து வரும் தோற்றம் அப்புறம் பிரம் மாத்திரமாதான் இருக்கிறது சொல்லப்படுது அதனால் பிரம்ம சைதன்யம் மாத்திரம் சொன்னதால அது மட்டும்தான் இருக்குது வேவர் கிடையாது ஓடுங்க இப்படி பொய்யெல்லாம் மெய்ப்பொருள் ஒன்றாக கண்டு பொய் எல்லாம் ஒன்றும் முப்பத்தஞ்சி பொய் அப்புறம் ஒன்று தான் அந்த அதிஷ்டானத்தில் ஏகத்தை வடைகிறதுனால எல்லாம் ஒன்றா போச்சு ஒரே வசதாக இருந்தால் ஏகம் ஏவாத்வேதம் ஒன்றியே ரெண்டு இல்லைன்னு கண்டு அதுவே சுபாவ சித்தமாய் இப்படி விசாரம் சுபாவசித்தம் என்னாக இயல்பாவே ஆயிடுறது யோசனை பண்ணுறது இல்லை இது பிரம்மசத்திய பிரம்ம நான் பிரபஞ்சமித்தே இந்த யோசனை இல்லை சம்ஸ்காரம் ஆயிடுது எல்லோருக்கும் நானுங்கிறது சம்ஸ்காரம் இருக்குது நான் பெயர் இருக்கேன் சம்ஸ்காரம் இருக்கு இதில் யோசனை பண்ணுறது இல்லை இனி ஆம்பளையாண்ணாக்கா கோபம் வந்துடும் பெயர் அமிர்தலிங்கம் அப்படின்னு சொன்னால் யாருமே கூப்பிட்டாக்கா இவர் திரும்பி பார்ப்பார் சம்ஸ்காரம் ஆனால் தியானம் பண்ணுறீங்களான்னு க பண்ணுறதில்ல யாராவது காலையில் இருந்த பிறகு ஒரு நூற்றி தடவை நான் ஆண் நான் தியானம் பண்ணுறாங்களா உண்டா ஏதாவது சொல்லுங்க இல்லையா நான் ரவிச்சந்திரன் தியானம் பண்ணுறீங்களா ஐயா வருது அப்படின்னா சின்ன தியானம் பண்ணியாச்சு சம்ஸ்காரம் ஆயிடுச்சு சின்ன கூப்பிட்றாங்கல்ல சின்ன வயசில் அப்போ சதிவாயிடுச்சு அப்புறம் சின்ன வயசுலேயே ஆணுன்னு பானுன்னு பதிவாயிடுச்சு பட்டபோயோடு சேர்ந்தா கடை நான் ஆம்பளை போயிடல போட அவங்க பொட்டப்பொல்லி சேர்ந்துக்கிட்டு அப்படின்னு தீட்டுறாங்க பொட்டப்பிள்ளை அங்கே சேர்ந்தா ஏ பொட்டப்பிள்ளை அங்கே போய் சேர்ந்துக்கிட்டியே போய் போகலாம் அப்படி மேட்டாங்களா ஓகே நான் பொட்டப்பில்லையா நான் ஆனால் சம்ஸ்காரம் ஏறி போச்சு அது சம்ஸ்காரம் திடமாக இருந்ததுனால அப்புறம் விசாரம் பண்ண வேண்டிய தேவை இல்லை அப்புறம் நடைபெற பானை எல்லாம் மாறிப்போச்சு அப்படி இல்லை எல்லாம் கலந்தா இருப்பாங்க எந்த பாவனும் இல்லை அப்பவே சம்ஸ்காரம் ஏறி போச்சு பாருங்கள் சின்ன வயசுலையா பெயர் ஏறி போச்சு ஆண் பெண்ண பானு ஏறு போச்சு அது கடைசி வரைக்கும் மாறதே இல்லை அப்படி போல் விசாரப்படுத்தவர்களுக்கு விசாரம் பண்ணி இப்படி எல்லாம் ஆண்மனுக்கு சுபாசி ஆயிடுது இல்லை உடனே வந்துடும் என்ன தானா வந்து நாம் வந்து ஆம்பளை இல்லவா அங்கேயும் பொம்பளை பேச்சுக்கிட்டு வர்றதில்லை அப்படி போல நான் ஜீவன் மத்திய எதுக்கு இந்த அஞ்யான் சேர்ந்து வம்பு என்று அது மனசு உடனே ஜீவனத்துக்கு வந்துடும் நான் சாட்சி அல்லவா நான் சர்வதாட்சி அல்லவா துக்கம் வரும்போது துக்கமா துக்கமா மனசுக்கு தர்மம் அல்லவா எனக்கு துக்கம் ஏது நான் சச்சியானந்தன் அல்லவா நான் சச்சிதானந்த நித்தியபூர்ணம் அல்லவா இப்படி பா என்னவன் வெளியே வந்துடும் உடனுக்குடன் வரும் அது சுபாசித்தம் பேர் அபியாச பலம் சுபாஷித்தமாய் நிசமாயிருக்கின்ற நிச்சம்னா வாசமாக இருக்கின்ற தன் வடிவனை கண்டு அதான் தன்னுடைய உண்மை சொருக்கும் தெளிந்து தெளிந்து என்ன சந்தேக உரதமில்லையானு அர்த்தம் சந்தேதம் படப்படாது நான் ஜீவனத்தில் தான் சாஸ்திரம் படி சொன்னது நான் இப்போ இருப்பேனா அப்படின்னாக்க என்ன அர்த்தம் சந்தை வந்து அதில் ஜானம் அதில் பிரதாரம் இல்லை அதில் குத்தி வராது தெளிந்து கவலை கட்டி இருக்கிறனே கவலை கேட்டு இருக்கின்றவனே ஜீவன் முத்தன் அதுதான் ஜீவித காலத்திலேயே விடுபட்டான் அர்த்தம் அதான் தேகாதி பிரபஞ்சம் தோற்றி கொண்டிருக்க தான் பிரம்மசுரமாவின் நிலைத்திருத்தலுக்கு ஜீவன் முத்தன் பெயர் விஜயமுத்தன் என்ன அர்த்தம் தேகாதி பிரபஞ்சம் தோற்றாமல் இருக்க தான் பிரம்மசுரமாவின் நிலைத்திருத்தலு அர்த்தம் இதான் வித்தியாசம் அதனால் ஜீவன் முத்தன் ஜீவித காலத்தில் விடுபட்டவன் இதுதான் கை முத்தேன் பெயர் கைவில்லியம் அஞ்சு முத முத்திகளில் நான்கு முர்த்திகள் பதமுத்திகள் அது மேல் லோகங்களில் அவ்வளோ உபாசன தெய்வங்கள் சிவனாகவோ விஷ்ணுவாகவோ முருகனாகவோ கணேசனாவோ காளியாக இருக்கலாம் அந்த உலகத்துக்கு போயிடுவாங்க அங்கே போய் மனபரிபாவை தகுந்த மாதிரி அந்த உலகத்தில் இருக்கலாம் அல்லது கொஞ்சம் வேலைக்காரனாக இருக்கலாம் சவீகமாக இருக்கலாம் அன்னந்தெம்போல் இருக்கலாம் முதல் மகனாகவும் இருக்கலாம் சாகித்யமூர்த்தி பணமரிவார்த்து அந்த மாதிரி நெருக்கம் ஆனால் இது அப்படி இல்லை அங்கே பயமாசே உண்டு நிச்சயமாக உண்டு இங்கே எப்படி இல்லை இது வந்து பயமாசம் முட்டிலும் நீங்க போகுது எதனால வித்தியாச நிச்சயம்தான் காரணம் அங்கே வித்தியாச நிச்சயம் இல்லை சத்தியத்தை புத்தி உண்டு இந்த பூடோகம் நமக்கு வேண்டாம் இது சத்தியமாக இருந்தாலும் சரி ஆசிரியர் சத்தியம்னு சொல்லுவாங்க இது வாசமான சத்தியம் இல்லை அந்த ஈஸ்வனுடைய நோக்கும் போது இது சத்தியமே வழிய வேறு கிடையாது என்று ஒரு அரை சத்தியம் ஏற்றுக்குவாங்க அறமித்தை அவங்களுக்கு முழுமைத்தே இல்லை அப்படி ஏற்றுக்குவாங்க அப்புறமேல அது கைலாசமாக வைகண்டமே இருக்குது அதான் சத்தியம் அவர்களுக்கு அதனால தான் போ அங்கே போன ஆசை அங்கே போயிடுறாங்க போய் அந்த தாரத்தமித்த மாதிரி சொத்துக்க ஆரம்பிக்கிறாங்க எப்படி ஒரு கம்பெனி பெரிய முதலாக இருக்காரு அங்கே பல வேலை பார்த்தா கூட மேனேஜர் நெருக்கமாக உள்ளவர் அவர் தான் பக்கத்தில் நின்று முதலாளி அனைத்து அனைத்து கொண்டாடம் பேசுவார் அதன் பிறகு அப்புறம் அதன் பிறகு ஆஃபீஸர்கள் வாட்ச்மேன்கள் படிக்கிற மாதிரி இருக்குது அந்த முதலாளி சம்மந்தம் உண்டு ஆனாலும் நெருக்கமாக இருக்கிறவர் அந்த மேனேஜர்ங்கிறவர் தான் அதுலேயும் பெரிய மேனேஜர் இன்னும் நெருக்கமாக இருப்பார் சின்ன மேனேஜர் கொஞ்சம் பக்கத்து வரமா இருப்பாங்க முதலாளிக்கு நிர்வாகம் பண்ணுறாரு அப்படி போல் உபாசனா தெய்வத்திட்ட நெருக்கமாக இருக்கிறதுக்கு இந்த மேனேஜராக வர்றோம்மா சின்ன விஷயமா இவ்வளோ படிக்கணும் ஒரு அனுபவம் வேணும் அப்போ தான் பக்கத்தில் மறுக்க முடியும் நம்பிக்கை இருக்குன்னு இப்போ வாட்ச்மேனாக இருக்கிறதுனா ஆலப நிலை அதுக்கே பாரி தகுதி தகுதியில் வேண்டிருக்கு அந்த தகுதியில் தான் வாட்ச்மேனாக சேர்த்துக்குவாங்களேன் இப்போ கார் வந்து நிற்கும் போது தூங்கிட்டு இருந்தேண்ணா கேளுத்தெல்காம வச்சுக்குவாங்களே தயாராக இருக்கணும் அப்படி போகல வாட்ச்மேனுக்கே தகுதியில் வேணும் அதே போல் அந்த இப்போ பார்த்தா தெய்வ ஊருக்கு போனோம்னா தகுதி வேணும் அந்த தெய்வ நம்பிக்கை வேணும் அது சாலோபா சாலோபம் வேணும் சாலோபா சாலு சாலோபா சாமிபா சாரூபா சாகிஜம் அந்த முத்திகளிலும் பயமாசம் உண்டு மேனேஜருக்கு எல்லா அதிகாரம் இருக்கும் இருந்தாலும் முதலாள்தான் பயப்படுதான் இருக்கணும் முதலாளி மிஞ்சி ஒன்றும் பேச முடியாது ரெண்டாவது முதலாளி கிட்ட ஏதாவது கூடுதல் குறைச்சலாக எதிர்பார்க்கலாம் ஆசை இவ்வளோ தேவைப்படுது கொடுப்பாரா இல்லையே பார்ப்பவே கேட்டு பார்ப்பவே அப்படின்னு கொஞ்சம் கூசி கொடுத்தா கேசில் கேட்கணும் எனக்கு அதிகாரம் பண்ண முடியுமா முடியாது அப்படி போல் அங்கேயும் நடக்கணும் தான் இருந்தாலும் கூட பயம் தான் சுந்தரபுத்தி யாரா பயவர்கள் யாருக்கு அதனால எல்லோருக்கும் அப்படித்தான் வைகுடத்தில் எப்படி சேனம்புறான்னு சொல்லுவாங்க பார்த்துருப்பாங்க அவங்களுக்கு அப்படித்தான் ஜெய்விஜியர் என்னாச்சு கோந்தி போ அப்படின்னு தாக்கல அப்படிதான் அந்தந்த லோகங்கள்ல பயமாசி இருக்கும் ஆனால் இங்க இருக்க இந்து செயலே முற்றிலும் செலவுக்குன்னு பரமானதா பராவதி கிடைக்குது பயமாசி நீக்கப்படுகிறது அது எப்படி வரும் என்ன சொல்லுங்க பார்ப்போம் எப்படி வரும் அப்படிங்க நிச்சயம் திடமா இருக்கு எல்லாம் மாய மாயா காரியங்கள் அதிர்ஷ்ட செய்த நான் தான் சத்தியம் நான் இந்த கூடசன் அல்ல கூடசனே பிரம் பிரமே கூடசன் அபியாசம் பண்ணதுனால நானும் சச்சியானந்த பிரம்மம் சச்சிதானந்த நித்தியம் இந்த பவனை இப்போ இதெல்லாம் சரீரம் என்ன எத்தனையோ செய்கிறம் இது ஒரு சரீரம் இது சரீரத்தில் எத்தனையோ செய்கிறவங்க விதமான விவாதம் நடக்க மாதிரி இது சரீரத்துக்கு உள்ள பிறப்பும் நான் சாட்சியாக இருக்கிறேன் இப்படிப்பட்ட நிச்சயம்தான் இப்போ பயமாசு வர்றதில்லை ஏன் பயமாசு வர்றதில்லை சரீரங்கள்லையோ உலகங்கள்லையோ சத்தியமாக இருந்தால் பயமாசு வரும் போய் பொருள் இது போனா என்ன வந்தா என்ன காலஞ்சலத்து கிழக்கு திருப்பினா என்ன மேலே திருப்ப என்ன ஐயோ கிளத்திட்டு போகிறான்னா விவசாயம் பண்ணுறான்னா நம்ம என்ன பண்ணுறது என்ன பண்ணிட்டு போய்சக்கரை தலை கேட்டால் வீட்டுக்கு போக வேண்டார் காலஞ்சலாம் யாரையும் எழுதிட்டு போனா போய் அதுதான் ஒண்ணும் இல்லை பின்னும் இல்லை ஆதாரம் இல்லாமல் இருக்கு பலமாக வேணும் பண்ணி வேணும் அது முடிஞ்ச பிறகு அந்த மிச்சாத்தி வந்துடும் வந்துட்டாக பொய்பொருள் எது தோட்டம் இல்லாம இருக்கு கிளேசம் நாளைக்கு பார்ப்போம் சீநிலையில் மட்டும் மாறுதலாக ஒழுங்குது அதுதான் ஒன்னொரு சிஷ்டிக்கு வித்தாக அமையுதுன்னு சொல்ற இப்படி விசாரணை பண்ணி பார்த்த பிறகு எல்லாமே பொய்ப்பொருளாக தெரியுதுங்கிறது விசார்பு கிடைக்குது அதனால் இப்படி பொய்யெல்லாம் மெய்ப்பொருள் ஒன்றாக கண்டு அதுவே சுபாசித்தமாயும் அது இயல்பாக அமைஞ்சும் சம்ஸ்கார பலம் இட எண்ணம் நிசமாக தன் வடிவனைக் கண்டு அது எங்கே இருக்கிறது இல்லை நம்முடைய வடிவம் அத்தான் இப்படி பார்த்து தெளிந்து சந்தியவிரதம் இல்லாமல் கவலை கேட்டு இருக்கின்றவனே கவலை இல்லை இங்கே பஞ்சக்கவலை அதை பற்றி தான் அவனை சொல்லணும் பஞ்ச கிளேசம் அதுதான் ஜீவன் முர்த்தன் இப்படி தத்துவங்களின் ஒடுக்கம் சொல்லப்பட்டது என்ன பஞ்சக்கவலை அதாவது அவித்தை அஸ்மிதை ராகம் துவேஷம் அப்படின்னு வேஷம் ஒன்று ஐந்து விதமான ரூபத்தில் கவலை வருது நமக்கெல்லாம் இது ஞானிகளுக்கு கிடையாது தத்யஞானம் வந்ததினாலே பொய்பொருள் நிச்சயம் பண்ணதுனால அவற்ற பிரம என்றும் அந்த பிரமந்தான் நான் என்றும் நிச்சயம் ஆன காரணத்தினாலே இந்த அஞ்சு கவலை இருந்து விடுபடுகிறார்கள் என்று சொல்லப்பட்டது அது என்ன அஞ்சு கவலைகள் அவித்தை என்றால் இங்கே காரியாவித்தேன்னு பேர் காரணாவித்தை அதாவது அவித்தையை தோலாவித்தே மூலாவித்தேன்னு ரெண்டாக பிரிப்பாங்க தோலாவித்தை என்பது விசேஷதினத்தை மறைக்கிறது மூலாவத்தியங்கிறது ரெண்டு விதம் காரணாவத்தை காரியாவத்தியாக ரெண்டு பிரிவு காரணாவத்தைங்கிறது அதிஷ்டானத்தை மறைக்கிறது இவனுக்கு கோட்டத்தினை மறைக்கிறது காரணாவத்தை அந்த காரணாவத்துக்கும் ரெண்டு தான் அசத்தாபாத ஆவரணம் அவானாபாதான் என்று சொல்லப்படும் பணம் இல்லை இருந்தால் விளங்காதா என்பது அது அதன் பிறகு காரியாவத்தையும் நான் இங்கே காரியாவித்தான் இந்த நாளாக பெரியும் அது அது இங்கே சொல்லப்பட்ட அவித்தை காரியாவித்தி அது அவித்தேன்னு பேர் அது நாளாக பெரியது அதாவது ச ஆகாஷாதி ச அனத்தியமாகிய ஆகாஷாதிகளை சத்திய புத்தி அனாத்மாவாகிய தேகாதிகளே ஆத்ம புத்தி அசிசி பதார்த்தங்களில் புத்தி துக்க வடிவமாக இருக்கிற தனாதிகள் சுக புத்தி இந்த நாலு விதமான துக்கம் ஒவ்வொருவருக்கும் அவித்தியின் காரணமாக இந்த நாலு புத்தி கொடுக்குது அந்த நாலு புத்திகள் வந்து ஞானி விசாரத்தினால தெரிஞ்சுக்கிறான் எப்படி விசாரம் பண்ணுறான் நித்தியம் இல்லை இப்போ படித்ததெல்லாம் அதுதான் தோண்டி ஒடுங்கிறது எது எது ஒடுங்குது அதெல்லாம் பொய் நிச்சயிக்கிறது அப்படி நிச்சயத்தினால யாகா பிரபஞ்சம் பிரித்தியா புத்திஐ வாய ஆகாயம் அப்படியே காரியமாக இந்த பதி ரோகமானது உற்பத்தி நாசமுடியதுனால அது பொய் மித்தை அது சத்தியமில்லை என்று நிச்சயம் பண்ணதுனால அது உலகமானது இருக்கிறது இது சுகமாக இருக்கிறது என்ற புத்தி போயிருது அப்படி போன காரணத்தினால நிலையாமை உணர்ந்து அமைதி அடையுது அதன் பிறகு அரிசி பதார்த்தங்கள் சுசி புத்தி அரிசியமான பதார்த்தங்கள்லாம் சுத்த புத்தி வந்துடுது அப்புறம் அனாத்மா தேகம் ஆத்மா இல்லை அப்படின்னா தேகத்தில் ஆத்மா புத்தி வந்துடுது அதனாலேயே துக்கம் இந்த தேகத்துக்கு வர கெடுதல்கள்லாம் நமக்கு வந்தது ஆத்மா வந்தது துக்கப்படுவோம் அப்புறம் துக்க வடிவம் தான் பணம் பணம் துக்கவடிமாக இருந்தும் கூட அது சுகவடிமானு நினச்சி எல்லோரும் அந்த பணத்தையே விரும்புகிறாங்க அது சுகம்னு நினைக்கிறாங்க ஆகவே இது இது நாளும் இருந்து விடுபடுகிறது ஏதோ அது அவித்திலிருந்து விடுபட்டான அர்த்தம் காரிய அபத்திலிருந்து விடுபட்டோம் இது ஞானிக்கு உண்டு அதன் பிறகு இந்த இதெல்லாம் நாலு வேணும் துக்கம் வர்றது அஸ்மிதை அஸ்மிதைனா ஆத்மான் ஆத்மா ஒட்டு முணர்ச்சி ஆத்மா வேறு அனாத்மா வேறுன்னு பிரித்து பார்க்காத காரணத்தினால குழப்பிக்கட்டு இருக்கிறது துக்கத்துக்கே அது ஞானிகள் பிரிச்சிடுறாங்க அனாத்மா பஞ்ச கோஷங்கள் அது நாம இல்லை ஐஷானிசன் தான் கோடசனே பிரம்ம பிரம்மே கோடசன் அதுதான் நான் ஆகவே எனக்கு அந்நியமாக இந்த சரீர தேகாய் பிரபஞ்சம் இல்லை அது வெறும் தோற்றம் அதனால் எனக்கு எந்த விதமான விருப்பம் இருப்போ பட்டதிலோ என்று இந்த நிச்சயம் இருக்கிறதுனால ஒட்டுமொணர்ச்சி இருக்கிறதில்லை அஞ்ஞான காலத்தில் ஒட்டுப்புணர்ச்சி பஞ்சபோசங்கள் இருக்குது அதனால் துக்கம் நான் பொருத்தேன் நிலைத்தேன் கட்டியேன் நட்டியேன் என்று தோலை செயல் விவகாரத்தை அதனுடைய ஆத்மா மேலே ஒட்டி முயற்சினாலே ஏற்றிக்கிறோம் அதனால் அதனுடைய மாறுதலில் கண்டு நான் துக்கி என் பண்ணுறான் துக்கம் வருது மாறுதல்னால அதன் பிறகு நான் பலகான் பலகீனன் என்றும் இந்திரியங்கள் நான் பேசினேன் நான் போனேன் வந்தேன் கொடுத்தேன் வாங்கினேன் என்று சொல்லக்கூடிய அந்த இந்திரியங்கிற விவகாரம் கருமேந்திரிய விவகாரங்கள் அதை செய்கிறதுனால அதனால் வரக்கூடிய கெடுதலில் கண்டு ஐயோ எனக்கு போயிடுச்சே எனக்கு வந்துடுச்சு எடுத்துக்க வர்றாங்க இது சூரேஜா பிராணமை வாசத்தினுடைய விவகாரம் மனோமை வாசத்தின் விவகாரம் நான் சிந்தித்தேன் நான் சங்கல்பித்தேன் இப்படி அனுகூல விருத்திகள் பிரதிகூல விருத்திகள் சிந்தனை பண்ணுறது மனசு சிந்தனை பண்ணுறா இருக்கும்போது நான் பண்ணுகிறேன்னு சொல்கிறேன் படம் ஞானிந்திர விவகாரங்கள் பார்த்தேன் கேட்டேன் தொட்டேன் கோவித்தேன் அப்புறம் சுவைத்தேன் பரிசித்தேன் இப்படி அந்த நான் நான் வரும்போது அதில் மார்க் ஏற்படுது மார்க் எடுப்பது ஐயோ போச்சேன் மாறி போச்சேன் மாறி போச்சே தூக்கப்படுறான் விஞ்ஞானவை கோஷம் நான் நிச்சயித்தேன் அபிமானித்தேன் அப்புறம் ஞானிந்திய வாரம் அப்படி இருக்கும்போது அந்த புத்தியினுடைய ஒற்றுமை உணர்ச்சினால நான் இந்த மாதிரி செத்து வந்து தவறாக போச்சு அப்படின்ற ஒரு வருத்தம் அப்புறம் அய்மானம் இதையெல்லாம் ஆசை வச்சேன் நிறைய பேர் இல்லையே என்ன துக்கம் நிறையவேனாலும் கூட நீடிக்கலையான்னு துக்கம் நீடித்தாலும் கூட போயிருமோ என்ற துக்கம் அப்படி போகாமல் இருந்தாலும் கூட இவ்வளோதானா இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் பரவாயில்லையே என்ற துக்கம் அப்படி பல்வேறு துக்கங்கள் வச்சுருக்கும் கோஷம் ஆத்மா ஆந்தோடியமாக இருக்கும்போது விஷயங்களில் சுகம் இருக்குது என்று நிச்சயம் பண்ணி விஷயங்கள்லேயே செய்கிறது நிச்சயம் பண்ணுறது தான் பெரிய மோத பிறமோதை விருத்தியினாலே செய்த ஆனந்தமய கோஷம் அது நான் நான் விவகாரம் ஆன்பரு நான் துக்கி இதனால் நான் துக்கிங்கிறேன் ஆத்மா சூடியமாக இருக்கும்போது ஒட்டுமொழ்ச்சினாலே துக்கியை துக்கிங்கிறேன் ஆன்பர் சுகம் வந்தாலும் விஷயத்தில் வந்து சுகம்னு நினைச்சு கொண்டு விஷயத்துலேயே ஆசைப்படுறான் அது ஒட்டுமொழி காரணம் அதன் பிறகு நான் செத்து போயிடுவேன் அன்றான் ஆத்மா சாவதில்லை ஆனால் சரீரம் சாகத்தான் போகுது இதை வரை செத்து போயிடுறேன் நான் ஆகவே ஆத்மாவில் இருக்கின்ற சத்தியத்தன்மை மறந்து அனாத்மா இருக்கின்ற வித்தியாத்தன்மையில் ஏற்றி நான் செத்து போயிடேன் நான் இருப்பேன் நான் சர்பாவிக்காரம் கிழவனாக இருக்கேன் குமரனாக இருக்கேன் என்று இதில் நான் ஊட்டி முன்னச்சு அதன் பிறகு நான் பரிச்சின் செய்தி அளவு தான் இருக்கிறேன் ஐந்து அடி ஆறு அடி ஒயரம் அறுபது எழுபது கிலோ எடை சுற்றுல எவ்வளவு இந்த புத்தி தான் இருக்குது ஆத்மாவில் இருக்கும்போது குறுகிய புத்தி பரிச்சின்ன புத்தியாக இருக்கு அதனால் இந்த மாதிரியே எண்ணங்கள்னால துக்கம் வந்துக்கிட்டு தான் அர்த்தம் இது ஒற்றுமரிச்சா வரக்கூடிய துக்கம் இது அஸ்மிதை இதை ஞானே நீக்கிறதான் நான் சச்சிதானந்தினுடைய இந்த பஞ்சபோஷனுடைய சம்பந்தம் எனக்கு கிடையாது அது விவகாரங்கள் என் இடத்துல அஞ்ஞான காலத்தில் இருந்தது தான் நீக்கியாச்சு பிரிக்காச்சு உற்றுப்பு நீக்கியாச்சு நான் சச்சிதானந்த நித்தியம் போகிறனன் நான் எப்போது இருப்பவன் திரிகால அபாத்தியமாக இருப்பது சத்து சுரப்பிரகாச ஞானஸ்வரூபமாக இருப்போ சித்து நித்திய நிர்சிய சுகஸ்வரூபமாக இருப்பது ஆனந்தம் எல்லாவற்றிற்கும் மேலாக என்னை பூரிப்பதற்கு ஒன்றும் இல்லாதனாலே நானே போகிறனென்று இப்படிப்பட்ட ஒரு பாவனையினால இது பிரிஞ்சு போச்சு இது இதனால் வரக்கூடிய துக்கம் விடுபடுறான் க அதன் பிறகு ராகத்தினாலேயும் துக்கம் ராகம்னா விருப்பம் விருப்பம்னா என்ன அர்த்தம் அனுகூல பதார்த்தங்கள்ல வைக்கிறது அனுகூல பதார்த்தங்கள் எது பிரார்த்தனுசாரமாக நமக்கு சில பதார்த்தம் அனுகூலமாக இருக்கலாம் அந்த பதார்த்தங்கள் கிடைக்கும்போது ஒரு சுகம் கிடைக்குதுன்னு விருப்ப வைக்கிறோம் ஆனால் கொஞ்ச நேரம் சுகமாக இருந்தாலும் கூட அதன் பிறகு இந்த பொருள் பிரிஞ்சு என்று பயம் வருது கவலை வருது அப்படியே தொடர்ந்து இருந்தாலும் கூட அந்த பொருள் இன்னும் பத்தாவது இவ்வளோதான் இருக்குது என்று எண்ணம் வரும் சரி ஏதோ காரணத்தினால பிரிஞ்சு போகும்போது துக்கம் வருது இன்னும் சேர்க்கணும் சேர்க்கணும்னு ஆசை வரும் அது நிறைவேறலைன்னா துக்கம் வரும் இப்படி அதன் மூலமாக துக்கம் உண்டு ஞானி உலகப் பொருளையும் எதிர்த்து வைக்கிறது வைப்பதில்லை வைக்காத காரணத்தினால அவனுக்கு ராகத்தினருக்கூட துக்கம் கிடையாது துவேஷம் பிரச்சூல பதார்த்தங்களில் வெறுப்பு வேண்டாம் பதார்த்தங்கள் பதார்த்தால் இருக்கிறா இருக்குதான் செய்யும் அதில் வெறுப்பு வெறுப்பு இருக்கிறதுனால இந்த பதார்த்தங்கள் நமக்கு சேர்ந்துருச்சே போகலையேன்னு ஒரு கவலை அது போகிறதுக்கு என்னென்ன முயற்சி பண்ணுறோம் அந்த முயற்சி பண் பண்ணும்போது அது ஒரு கவலை முயற்சி பண்ண பிறகு அது போக மாட்டேங்குதுன்னு ஒரு கவலை இப்படி போயிட்டால் கூட திரும்பி வந்துடுவோம்னு ஒரு பயம் அது ஒரு கவலை அது மாதிரி வந்துடுச்சேன்னு ஐயோ பான வந்துடுச்சேன்னு பயம் இப்படி பல்வேறு துக்க துக்கங்கள் வெறுப்பு நச்சினால் உண்டாகும் அபிநிவேஷம் ஆக்கிரகம் இருக்க வேண்டியது தான் இதில் ஆத்மயானத்தை அடையணும் ஆக்கிரமிம் இருக்கணும் மோச இச்சியில் ஆக்கிரமிம் இருக்கணும் சாதனங்கள் சம்பாதிக்கணும் ஆச்சரியம் இருக்கணும் ஆக்கிரகம் இருக்கணும் சாபாவன செலவு ஆக்கிரகம் இருக்கணும் கிடைத்த திருப்தியங்களில் ஆக்கிரகம் இருக்கணும் நல்ல குளங்களில் ஆக்கிரமிம் இருக்கணும் இதெல்லாம் விட்டுட்டு கெட்ட குலங்களில் ஆக்கிரகம் சரீரம் நிலைக்கணும் இன்னும் பல கோடி வருடம் சீரம் அப்படியே இருக்கணும் இப்படி ஆக்கிரகம் அது இருக்கிறதே இல்லை சென்னையே சென்னையாக மாறுது து ஆ இந்த சரீர சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் அப்படியே இருக்கணும் என்று ஒரு ஆக்கிரகம் துராக்கிரகம் அது இருக்குதா கர்மத்துக்கிட்டா குடி பெரியது தான் ஒரு மனுஷனுக்கு பொருள்கள் அல்லது உயிர் அல்லது உயிரில்லாத சார்பு உள்ள பொருள்களோ கூடுதனா அது கர்மம் பிரிது என்னாலும் பிரார்த்தனை சார் ஆரம்பம் நம்ம அனுபவிக்கிறதுனாலும் பிரார்த்தனை சார் ஆரம்பம் எல்லாேருக்கும் எந்த பார்த்தாலும் அனுகி அனுபவிக்க முடியாது கை கட்டது வாய் கெட்டார் வகுத்தானோ வகுத்த வகையெல்லாம் கோழி தொகுத்தார்க்கும் தூத்தெழுகுது என்ன அது பல பேருக்கு பல விஷயங்களில் அனுபவமாக தெரியலாம் அதனால் இந்த துராக்கிரகத்தினால இந்த உலகியல் சம்பந்தமான விஷயங்களில் அனுபவிக்கணும் அனுமவிக்கணுங்கிற துக்கத்தின் ஆக்கிரகத்தினால துக்கமாகறதான்னு சொது இது ஞானி கிடையாது அவங்களுக்கு ஐஷானத்தில் ஆக்கிரகம் சச்சிதானந்த நித்தியம் போனவங்களும் ஆக்கிரகம் அதிகம் ஞானம் அடைந்த பிறகு உலகப் பொருளில் எதுவுமே சத்தியமாக இல்லை எல்லாம் மித்தையும் அத்தகைய மித்தியான பதார்த்தங்களில் கூட எனக்கு இச்சே கிடையாது பிற விவகாரம் நடக்குது அது பிரார்த்தானுசாரமாக கூடி பிரிதோழிய எனக்கு கூழ்நாளி கூடாவிட்டார் ரெண்டு ஒன்று சென்றது கருதானாலே சேர்ந்து நினையார் கணும் நின்றது புசிப்பார் வெயில் நிலவா விழுவிழுந்து வீழ்ந்து பொன்னின் சவம் வாழ்ந்தாலும் புதிமன்றும் காணார் நல்லதியது என்னார் சாட்சி நடுவான சேவல் முத்தர் இத்தகைய இடைஞானம் இருக்கிறதுனாலே அவர்களுக்கு கவலை இல்லை ஆகவே இந்த ஐந்து நிலைகளிலே கவலைகள் அஞ்ஞான காலத்தில் எல்லாேருக்கும் உண்டு இது ஞான காலத்தில் அது இந்த இடைஞான காலத்தில் நிச்சயமாக கிடையாது அதனால்தான் இந்த பாராவில் அதுவே சுபாசித்தமாய் நிசமாக இருக்கின்ற தன் வடிவனை கண்டு தெளிந்து கவலை கேட்டிருக்கின்றவனே ஏன்னா பஞ்சக்கவலை பஞ்சகணேசம் இதுதான் கவலை கொஞ்சம் கூட கிடையாது ஊரில் உலகத்தில் எவனை கேட்டாலும் ஏதாவது கால சொல்லத்தான் செய்வாங்க கவலை இல்லாத ஆளே கிடையாது கவலை கட்டு இருக்கின்றவன் அவன் தான் ஜீவன் முத்தன் இப்படி தத்துவங்களின் ஒழுக்கம் சொல்லப்பட்டது இப்படி தோற்றம் ஒழுக்கம் இதை பற்றி விசாரித்தவன் எவனோ அவன் தான் இந்த வருவான்னு சொல்லப்பட்ட இப்போ தத்துவங்கள் பொதுவாக எட்டும் அவன் விருதுக்கெல்லாம் வேறு வேறாக இருபத்தி எட்டுன்னு சொல்கிறார் தத்துவங்கள் அதை பற்றி பார்ப்போம் இப்படி தோன்றி ஒடுங்கின தத்துவங்கள் முப்பத்தாறு தோன்றி ஒடுங்கினு சொன்னாக்கா எங்கே டிப்பண்ணிக்கல பிரம்மத்திற்கு தோற்றம் போல் தோற்றம் ஒழுக்கம் கூறுவது நாம கற்பனையை பற்றி என்க என்று விளக்கம் கொடுத்துருக்காங்க முப்பத்தாறு தான் தோன்றி ஒடுங்கினா முப்பத்தஞ்சு தான் தோன்றி ஒடுங்கினோம் இல்லையா பிரம்மன் தோன்றவும்லை ஒழுங்கவும்லை பிறகு என்ன இந்த பிரம்மத்துக்கு எந்த பெயரும் கிடையாது பிறகு பிரம்மன்ற பெயரை நாம் விசாரத்துக்காக எடுத்துக்கிட்டோம் அது பெயருடையதல்ல நாமம் அதாவது பெயருக்காக தான் இப்போ தோண்டி ஒழிக்கும் தோண்டி ஒழிக்கும்னு வஸ்து தோண்டி ஒழிக்கும் சொல்கிறது இல்லை உதாரணமாக அருணை ஊர்கள் மாடு மாடு பாம்பு தேவையில்லாம் அது தனக்கு பேர் தானே சொல்லிச்சா சொல்லுது எதாவது நான் ஒரு பேர் வச்சுக்கிறோம் அடையாளத்துக்காக இந்த மா இந்த மாதிரி இந்த பாம்பு இந்த மாதிரி இந்த பாம்புன்னு நான் பேர் வச்சுக்கிறேன் மொழியே அது ஒன்றும் பேர் வைக்கிறதில்லை எனக்கு எந்த மாதிரி இருக்குன்னு நான் நான் போகிறோம் என்ன என்ன என் பேர் இதுதான் நாம சொல்கிறோம் அது மாதிரி சொல்லுதா இல்லை மாடு சொல்லுதா ஆடு சொல்லுதா நான் ஆடுன்னு சொல்லுதா அது சொல்றதில்லை நான் வச்சுக்கிட்டோம் நாம சொல்றோம் இல்லை என் பேர் இது என் பேருன்னு சொல்றோம் இல்லை நாமும் சொல்றோம் அது சொல்றதில்லை அப்படி இருந்தாலும் கூட நாம் பேர் வச்சுக்கிறோம் வச்சு விவகாரம் பண்ணுறோம் பாம்பு என்ன பையன் அனுக்கிறோம் என்ன மாடு என்ன மாடு கால மாடா எருமாடா பசுமாடா அப்படிங்கிறோம் விவகாரத்துக்கு எடுத்துக்கிறேன் அதுக்கே உள்ள படிக்க அது எந்த பேர் கிடையாது ஆடு மாடு பேர் இல்லை இருந்தால் நான் விவகாரத்துக்காக பேரை எடுத்துக்கிட்டது அப்படி போகல பிரம்மத்துக்கு எந்த பேரும் கிடையாது எப்போதும் கிடையாது விவகாரத்துக்காக எடுத்துக்கிட்டோம்னு அர்த்தம் இப்படி இல்லைன்னா விவகாரம் பண்ண முடியும் ஆடு மாடு பேர் வைக்கலன்னா விவரம் பண்ண முடியும் அதுபோல் இங்கே பிரம்மத்துக்கும் ஒரு பேர் கொடுக்கணும் பிரம்மனா என்ன அர்த்தம் பெருசுக்கெல்லாம் பெருசாக இருக்கிறது ஒரு பேர் கொடுக்கணும் அதனால நாமக்கற்பனை பற்றினு சொன்னார் தோன்றி ஒடுங்கினதுன்னா நாமம் நாம அதனுடைய நாமக்கற்பனை தோற்றி ஒடுங்குதே வழிய வாசனை பிரம்மன் தோன்றும் இல்லை ஒடுங்கும் இல்லை மட தத்துவங்கள்லாம் தோன்றி ஒடுங்கினதுதான் கருத்து இப்படி தோன்றி ஒடுங்கின தத்துவங்கள் முப்பத்தாறு அவையாவன பூதங்கள் அஞ்சு பூதங்கள் பிரித்தி அப்பு தேய் வாயுன்னு சொல்லக்கூடிய ஐந்து பூதங்கள் தோழ சீர்தத்துவங்கள் ஆறு சர்ம உதிர மாம்சான அத்திமச்சியங்கள் ஆறு சூட்ச சீர்தி பஞ்சகம் வாயு பஞ்சகம் ஞானேந்திரிய பஞ்சகம் கர்மேந்திரிய பஞ்சகம் என்று இருபது மாயை அவித்தை ரெண்டு இவற்றில் புரிதம்பித்த ஜீவன் ஈஸ்வரன் ரெண்டு இவனுக்கு எல்லாம் அதிர்ஷ்டான பிரம்மம் ஒன்று ஆகவே இவையாம் இதே முப்பத்தி ஆறு தத்துவங்கள் அதன் பிறகு விளக்கிறார் இவைகளில் பூதங்கள் ஐந்து மாயை ஒன்று மாயா பிரதமரான ஈஸ்வரன் ஒன்று பிரம்மம் ஒன்று ஆக இந்த எட்டும் சகல பிராணிகளுக்கும் சமுதாயமாக அதாவது பொதுவாக அணிவிக்கப்படும் எல்லாம் அனுமதி இருக்குது மற்ற இருபத்தெட்டும் அவன் அவனுக்குன்னா வேறு வேறு அர்த்தம் வேறாக வேறு வேறாக அர்த்தம் அனுபவிக்கப்படும் இது அனுபவம் தான் அவைதங்கனம் என்ன அதை விளக்கிறார் பிரித்திவி தத்துவம் ஒன்று இறக்கில் எல்லாருக்கும் ஆதாரம் இல்லை பிரித்திவினால் பூமி பூமி இல்லைன்னு சொன்னால் யார் எதுவும் நிற்க முடியும் பூமிக்கு தொழிலே தாங்கும் தொழில் பெயர் தாங்கும் அதனால் பூமி இல்லைன்னா நிற்கிறதுக்கு இடம் இல்லை அதன் பிறகு மழை மறுக்கில் எல்லாருக்கும் ஜலம் இல்லை மழை போன வருஷம் பெய்யாமல் இல்லை சுத்தம் அப்புறம் மழை வந்துடுச்சு வரலன்னா என்னப்பட வேண்டியதுதான் யாருக்கு ஜலம் இருக்கு எங்கே போய் கொண்டு வர்றது ஜலத்தை விஞ்ஞானிகள் செய்ய முடியுமா சமுதிரத்துக்கு போனாக்கா அவங்க வேணால் உப்பு தண்ணியான குடிக்கலாம் செய்யலாம் இங்கே நாட்டு என்ன இருக்குது பூமி தான் இருக்குது அதனால் ஜலம் இல்லை தேயில்லாவிட்டால் பாகம் இல்லை அகனு இல்லைன்னா சமையல் பண்ணி சாட முடியுமா பக்கம் எப்படி பண்றது அக்னிதத்துவம் இருக்கிறதுனால தான் பக்கம்